சுவய அருணகிரந்த அனுபூதி நம் குமரா குமரா மருகாச்சரம் வெள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜெய சுபிரமணியோ மயூராதிருடம் மகாக்கூடம் மனோஹாரதேகம் மக்சித்ததேகம் தேவேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜேலோகாலம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருக நேர்த்திக்கு பாத்திர பாசுரம் நாலு வளைப்பட்ட கைமாதொடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுது ஊர்வரமும் கிரியும் தொலைபட்டு உருவ தொடுவே இந்த நாலாவது பாசுரம் கந்த பாசங்களை முடிக்கக்கூடிய பாசுரம் அப்படி பிரார்த்தனை பண்ணதையும் ஏற்கனவே சொன்னார் ஒவ்வொரு பாசனம் ஒவ்வொரு பதிகமும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு பிரார்த்தனை கேட்பார் அல்லது அவருக்கெல்லாம் அடைந்த நமக்காக உண்டானது நமக்கு வந்த பாசம் போகணுமா இந்த பாசுரத்தை சேவிக்க வேண்டும் இன்னிக்கு உண்டான பாசுரம் அஞ்சு மகமாயை கலைந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்று அயரும் ஜகமாயினுள் நின்று தயங்குவதே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து முகம் ஆறு மொழிந்து முழிந்திலனே அகமாடை மடந்தயர் தயங்குவதே ம் என்ன சொல்றார் நேத்திக்கு பார்த்த அந்த நாலாம் பாசுரத்துல பந்த பாசத்தை தியானத்திற்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய பந்த பாசத்தை அகற்றுவதற்காக ஞானஸ்வரூபமா இருக்கான் ஞான அவனும் ஞானஸ்வரூபம் வந்துட்டு இருக்கிற ஞான சக்தி இருக்கு எப்படி ஞான சக்தியை வந்து ஆணவ மலத்தையும் ஆஹ் ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் மாயையா அதையும் முடிக்கிறா காண்பித்து நான் இப்படி முன்னாள் பா பாதியில் இந்த மோகத்தில் க கையேனே அதாவது த்ரீஈஷனா புத்திர ஈஷனா தன ஈசனான்னு சொல்லப்படும் வந்து பந்தத்தில் இருக்கேன்னு இது தகுமா அதுதான் விலங்கு விலங்கு கட்டி விலங்கு மாதிரி கட்டி போட்டிருக்கே தகுமான்னு கேள்வி கேட்டு அவர் வந்து வேலாயு பெருமானே பாசமந்தத்தில் இடையே கட்டு கட்டுப்படாமல் கட்டுப்பா என்னை ரட்சிக்க வேண்டும் சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இதனால் அந்த மாயிலேருந்து விடுபடுவதற்காக இங்கே காமிக்கிறார் மாயிலிருந்து முழுக்க விடுபடுவார் அப்போ தான் அந்த கந்தனால் அனுகிரகிக்கப்படுறாப்புல இருக்கும் அப்போ கந்தனால் அணுக்கப்பட்டு கந்தனை அடைவதற்கு கந்தனிடம் அந்த அனுபூதியை அடைய முடியும் மகாமாயிங்கிறதா மகமாயின் அப்படின்னு சொன்னது மகா மாயி அம்பாவை பார்த்துக்கலாம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது துர்கா சப்த ஸ்லோகம் இருக்குது ரெண்டாவது ஸ்லோகம்ானி நாமபிதாம் ஸ்ரீதேவி பக்திதா பலாத் ஆகிருஷ்ண மோஹா மகாமாயா பிரயச்சதி மகாமாயிங்கிறது சாம்பவி மாயா விஷ்ணு மாயா துர்கா இல்லை வந்து பிரகிருதி பிரதானம் இப்படி எந்த வார்த்தைகள் சக்தி இப்படி எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அதனுடைய வெளிப்பாடு தான் ரூபங்கள் எந்த சொன்னாலும் வெளிப்பாடு தான் இருக்கும் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது எலெக்ட்ரிசிட்டி பாயின் வரபோது ஒரு இடத்துல பல்பாக இருந்து லைட்டை கொடுக்குறது ஒரு பக்கத்தில் ஃபேனாக ஓடி உங்களுக்கு வந்து காற்று கொடுக்குறது ஒரு பக்கத்தில் ஏசியாக வேலை செஞ்சு குளிர் இன்னொரு பக்கத்தில் சூடு பண்ணி வெந்நீர் வர்றது இப்படி பலவிதமான செய்கள செய்கிறது அதனுடைய செயல்களை தான் பார்க்குற மொழியும் அது கரண்டை பார்க்க முடியாது இல்லையா பார்க்க முடியாது அந்த மாதிரியும் மாயையினுடைய தன்மை குணங்கள் மூலமாக அந்த அகங்கார மமக்காரம் மூலமாக வேலை செய்யுது அது அப்படியே கட்டி போட்டிருக்கு ஜீவர்களை அப்போ என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த பெரிய மாயைகள் எல்லாம் அதை நீக்கக்கூடிய அளவில் வல்ல பெற்றவர் யாரே பிரான் பிரியன் பிரான்னு வந்தது நமக்கு நம்மளை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய அதாவது அவரை விட்டு பிரியாமன் இருக்கும் எது நம்மளை பிரித்து வச்சுருக்கேன்னா அந்த மாயை உலக உலக வாழ்வு தான் நம்ம அதாவது அப்படின்னா உயிர்களை விட்டு பிரியாதவன் அந்த முருகப்பெருமான் மாயை அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு அதாவது எப்பொழுதும் இருப்பதே பிரம்மம் உக்கட்டும் அந்த பிரம்மம் நிர்குணமான பிரம்மம் அந்த நிர்குணமான பிரம்மமே சகுணமாக இருப்பது தான் சகுணமாக இருக்கக்கூடிய முரு பிரம்மமாக இருக்கக்கூடிய முருக பெருமானை தான் நம்ம வந்து போற்றுகிறோம் அவனிடம்தான் நம்ம வந்து கந்தனிடம் அனுபூதி அனு அனுபூதி அடைவதற்காக அவர் பாடினார் அருணகிரநாதன் நம்ம அதை வந்து பார்ப்போம் நம்மளும் பாட வேண்டும் நமக்கு அனுபவி வேணுமா இதை பாடுவோம் அப்போது அவனுடைய ஆறு முகங்கள் முகம் ஆறுன்னு சொல்லலையா ஆறு முகங்கள் இருக்கான் அந்த ஆறு முகங்களை ஏற்கனவே பார்த்தோம் பரமேஸ்வரனுக்கு ஈசானம் தத்புரம் ராமதேவோரம் அதோ முகம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவரை நாம சங்கீர்த்தனை மாதிரி அடியனுடைய நாக்கானது ஆறுமுகம் ஆறுமுகம் இருக்கும்னு பல சொல்லி அறிஞ்சது ஆனால் கூட்டாச்சு ஷண்முகம் ஷண்முகா ஷண்முகா ஷண்முகா ஷண்முகான்னு ஆறுமுகம் அப்படி இருந்தோம் அகம் இந்த வீடு மாடு அதான் செல்வம் அதான் வித்தம் அந்த காலத்தில் இருந்ததும் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு செல்வங்கிறது அந்த மாடு ஆடு நிலம் இதெல்லாம் தான் அவர்களுக்கு வந்து செல்வம் அப்புறம் இதை வந்து தனேசினான்னு சொல்லுவார்கள் தனேசினா அதாவது மண்ணா மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி இருக்குது இந்த மடந்திருப்பினால் வருது இல்லையா இப்படி மாதர்கள் இப்படி இவர்களையே சதா நினைத்து அதாவது எப்பொழுதுமே அந்த மண்ணாசி வயல் வெளி வீடு வாசல் அதெல்லாம் இருக்குது அப்புறம் பொன்னாசி இந்த மாடு ஆடு அந்த மற்ற செல்வங்கள்லாம் எல்லா செல்வங்களும் பெரிய தோப்பு எல்லாம் இருக்குது மாந்தோப்பு பெரிய தென் தோப்பு இதெல்லாம் மண்ணாசி பெண் ஆசை அடுக்கதையும் மடந்தையர்கள் சொல்லப்பட்ட ஸ்திரீகள் இப்படிப்பட்ட இந்த அப்படியே நினச்சுண்டு அயர்ந்து அயரும்ன அப்படி சோர்ந்த அதுலேயே மூழ்கி போயாச்சு மக்னம் ஆயாச்சு அப்படி இருக்கிறதும் அதனால எதனால வந்தது ஜெக மாயி ஜெகமாய உள்ளது அந்த மாயங்கிற பிரகிருதி தான் கண்ணுக்கு தெரியாமல் தான் எல்லா வேலையும் செய்யும் அதாவது உணராமையே எல்லா வேலையும் செய்யும் அதுதான் முன்னர் காமிச்சியும் ஞானி இது ஞானிகளுக்கே நடந்திருக்கு பாகரத்தில் பார்க்கணும் பிரதயோகீஸ்வன் இருந்தார் அவர் முதல் ஜென்மாலே அவர் வந்து இதுலுக்கு போயாச்சு அவர் வந்து பிரம்ம பிரம்ம ஞானி ஆயாச்சும் ஹதயத்தில் பார்த்தார் அவருக்கு ஒரு நாள் வந்து ஒரு தியானத்தில் ஒரு மான் வந்து வந்து ஏற்றாப்டர் ஒரு மான் வந்து கர்ப்பிணி மான் மான் குட்டி சங் சிங்க குரலுக்கு பயந்து பயத்தில் அப்படி நதியை தாண்டபோது மான் குட்டி விழுந்துழுத்து பிரசவத்தில் அதுக்கு சரீரத்தை விட்டுது அந்த மான்மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருணை அதனால் அதை தூக்கி வழக்க ஆரம்பி அவரோட பிரியா பிரியாயப்படுத்தும் கடைசி காலம் வந்து மான நிறத்தின விட்டுனா மான் சரீரம் கொடுத்தோம் அப்போது அவருக்கு வந்து ஆரம்பத்தில் அவர் பகவானை ஆராதனை பண்ண ஞாபகம் வந்தது அடுத்தது சரீரத்தை விட்டார் பிர பிரயனத்தோடு அப்பவும் எல்லா மூணாவது ஜென்மால் அவருக்கு வந்து முழுக்க ஜன்மாயிருந்துது பிறக்கிற போதே ஞானியாக பிறந்தார் அவர் அது எது சொல்ல வந்து அவர் அந்த இடத்துல இரண்டாவணாவது தான் ஆகிட்டார் ஞானி ஆகிட்டான்னு வேணுன்னா அதுதான் ஞானி நாம பிச்சை தாம்சி தேவி பகவதிஷா பலாத் ஆக்ரிஷ்ய மோகாய மகாமாயா அது வரும் அப்படி ஒன்னை கொண்டு வைத்தால் ஞானிகளுக்கே அது கொண்டு போய் இந்த மாதிரி ஆசை போன்ற விஷயங்களை தள்ளும் அதனால் என்ன கேட்குறாரு அருணகிரி உலகமாயில கடந்து தயங்குவது உழுந்திலே நான் கலங்குவதை விடையலையே அடியேன் வந்து அதை விட்டுட்டும் விலகப்பற்றலை எப்போது நடக்கும் குரு ஈஸ்வர கிருப்பையால் தான் நடக்கும் குருங்கிற பிரம்மஜானி அவராலையோ ஈஸ்வர கிருப்பையில் அதுதான் இவருக்கு நடந்தது யாருக்கு மாணிக்கவாதகர் கிடந்தது நம்ம இவருக்கும் அருணகிரிக்கும் முருகனுடைய கிருப்பையால் நடக்க நடந்தது நடந்தது நடக்கிறது முன்னாலே ஒரு பெரியவரா ரூபமா வந்தாரே அது பிராமணன் வந்து அந்த பிராமணியார் முரு சுப்பிரமணிய சுவாமி தான் அவரே வந்தார் அவர் தான் உபதேசம் பண்ணது அவர் தான் அணுகுன்னு சொன்னார் அவர் தான் காமிச்சார் அவர் ஒரே கலங்கி போய் அவருடைய பழைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் திருப்பி விட்டார் இருந்தாலும் அவருக்கு மனசு போடல அப்புறம் பிராணத்தியாகம் பண்ண ஆரம்பித்தார் தற்கொலை சொல்லக்கூடாது பிராணத்தியாகம் பண்ண ஆரம்பித்தார் அப்போ முருகன் காப்பாற்றினார் அதுக்கப்புறம் ஏற்கனவே பேசினதானே அதனால் அப்போ அந்த உலக மா எனக்கு அப்போ அருணகிரிக்கு வந்து அனுகுரம் பண்டுகார் அவருக்கு வந்து உடனே ஒய்ந்து இருந்தாலும் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறா இது இந்த அனுபூத்தியும் காண்பிக்கிறார் இது வந்து கந்தனை அடைவதற்கு உண்டான அனுபவத்தில் உண்டான வழி கம்ப்ளீட் அந்த மூணு காமிக்கிறார் அந்த வழி நம்ம வந்து அடியேன் நம்மளே எல்லாத்துக்கும் உதாரணம் அடியேன் வந்து இப்போ கந்தனை அடைந்து அனுபூத்தி அடைய வேண்டும் அதற்கும் உண்டான விஷயங்கள் ஏற்கனவே நான் விடணும் மாயை தியானிக்கணும் இங்கே தியானம் பிள்ளைங்க தெரியல அடுத்தது அந்த பந்த பாசத்தை விடணும் இந்த விடலையே அப்போது மாயை நான் விடுபடணும் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்போது அப்படிப்பட்ட முருகனால் தான் அது முடியும் அப்போது மிகுந்த வலிமை கொண்ட பெரிய மாயைகளாம் ஜெயிக்கத்தக்கவர் அதான் முன்னாலே பார்த்தோம் கிரௌஞ்சமலையை முடித்தார் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் வடிக்கம் அதே மாதிரி இவனும் பானுகோபன் அவர் மூணு பேர்களும் மாயை யுத்தத்தில் ரொம்ப வல்லவர்கள் மிகவும் வல்லவர் அந்த மாயை எல்லாத்தையும் முடித்தார் அவர்கள் அதனால் உயிர்களை விட்டு பிரியாத அதாவது அவர் அதாவது எப்படின்னா ஒரு கண்ணாடியில் பிம்பம் பார்க்குறாரு கவுண்ட அலங்காரம் அது மாதிரி அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருப்பதும் அதாவது பிரம்மம் உக்கடையேன்னு சொன்னது நிராகாரமன் எட்டர்னிட்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்ல அப்படி இது வந்து ஆறு முகமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானாக இருப்பதையும் அது வந்து அதனுடைய பிம்பம் அந்த பிம்பத்தினுடைய ஒரு சைத்தன்ய துளி உங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது அதுதான் பந்தப்பட்டிருக்கு அதுதான் உபாதி ரகித உபாதி சகிதம் இப்போ இந்த மாயை விட்டு போனால் மு உபாதி ரகித முருகனோட கலந்துட்டார் அதெல்லாம் அனுபூதியாக இருக்கு நம்ம உபாதி சகிதமாக இருக்க நீங்களும் நானும் அப்படின்னா நிர்த்தோம் இன்னும் தான் இப்போ சொன்ன இந்த மாயையோட கட்டுப்பட்டு அப்போது முருகப்பெருமானுடைய அவன் இது சொல்கிறார் நாமசங்கீர்த்தன மாதிரி ஷண்முகா ஷண்முகா ஷண்முகா ஷண்முகான் விடாமல் இருக்கேன் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படி இருந்தாலும் அப்படி ஒன்று கூப்பிட்டு இருந்தாலும் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் நான் வந்து ஷண்முகா ஷண்முகா ஷண்முகான் நாமசங்கீர்த்தனமாதிரி சொன்னாலும் இந்த வீடுவார்கள் மனைவி மக்கள் காருபங்களா பதவி இதையும் இதெல்லாத்தையும் விட்டு இதே நினச்சிட்டு இருக்கேன் இதில் இருந்து நான் வந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லையேன் அப்போ விலகவே இல்லையே எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்றாப்பிட அந்த மகமாயை கலைந்திட வல்ல பிராண்டுக்கீங்க மகாங்கிறதான் மகமாயின்னு அப்படி சொன்ன இந்த மாயை வந்து திரோதான சக்தி வயப்பட்ட லோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிற்றென்ப வாழ்க்கை அந்த மயக்கத்தில் காண்பிக்கிறது அதாவது கண்ணாடியில் இதுக்கென்னு சொன்னது அதனால காண்பிக்கிறது கேவல திசையில் ஆணவ மரம் இந்த சேவசித்தான பிரகாரம் இது முழுக்க அதை அதை தான் அனுசரிச்சுன்னா சொல்லணும் கந்தரன் போதி அப்படி தான் இருக்குது அப்போது ஆணவ மரம் மாயாமரம் கருவ மரங்கிற மாதிரி ஆணவ மரத்தினுடைய ஒரு அந்தகாரத்தில் ஜீவர்கள் அந்த உயிர்கள்ங்கிற ஜீவர்கள் அப்படி மொழி கிடக்கும் அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற அப்படி ஆயிடுது அதாவது விலங்கு மாதிரி ஆயிடுது அப்படி இருக்கக்கூடிய அளவில் அறிவு வந்து அவனுடைய கிருப்பையாக வரணும் அப்போது தன்னை அறிந்து கொண்டு அதான் பசு ஞானம் தலைவனான பதி அவனுடைய ஞானம் அதை அறிந்து கொண்டு அப்போ இறைவனுடைய இறைவனோடு ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அருள் சக்தின்னு சொல்கிறதும் திரோதான சக்திங்கிறதும் இது அப்படியாகி ஜனங்களுக்கு உயிர்வதற்காக உயிர் அதாவது உயிர் வைப்பதற்காக தனு கரணம் இந்திரியங்கள் புவனம்னா இந்த லோக புவனங்கள் ரூபங்கள் கொடுத்து கொடுத்து உருவ ரூபத்தில் தான் சக்கல நிலையத்திலும் லோக இன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி மயங்கே செய்கிறார் அதில் தான் நம்ம மயங்கியிருக்கோம் அதனால தான் மயங்குவதும் லௌகீக அனுபவங்களை அனுபவித்து அதெல்லாம் கடைசியில் இதெல்லாம் எதுவுமே சாஸ்திரம் இல்லை அப்படின்னு நிலையில்லான விஷயம் எல்லாமே உலகத்துல சம்பந்தப்பட்ட எல்லாம் சக்கலம் உலையா நிலையானது வந்து முருகன் திருவடிகளே அப்படிங்கிறத உணர்ந்து இப்படிப்பட்ட இந்த பொய் வாழ்வை கடந்து அந்த சச்சிதானந்த வாழ்க்கையெல்லாம் சத்தியமான விஷயங்கள் தெரிஞ்சு அந்த ஆனந்தோ பிரம்மே திவி ஆனந்தே கல்வி கல்வி மாதி மூத்தான சொல்ற மாதிரி அதுதான் பேரின் ஆனந்தம் அந்த ஆனந்தம் தான் பிரம்மானந்தம் அந்த ஆனந்தம் பிரம்மானந்தான் கந்த ஸ்கந்த அந்த ஸ்கந்த அனுபூதிக்கும் இந்த ஆணவ மலம் போகணும் அப்போ ஆணவ இந்த கர்ம மலம் மாயாமலம் ஆணவ மலம் போகணும்னு அந்த திரோதான சக்தியா அனுகிரக சக்தியா ஆகி அனுகிரகம் அப்போ உலக மயக்கம் அதாவது இந்த லௌகிகமான வாழ்க்கையில மயங்கி கிடக்கிறதுன்னா மாயை சொன்ன இல்லையா வந்து அதுல விட்டு போகணும் அது விட்டு போகிறதான் கஷ்டம் அதனால தான் மகமாயை மகாமாயை மகா மாயின்னு சொன்னார் ஞான வாழால் தான் அதை இருக்க வேண்டும் பாகவத்தில் காமிக்கிறார் ஞானாசினா சித்வா அப்படின்னு சொல்லணும் ஞானாசினான் ஞானாசி அதாவது ஞானம் என்ற வாழ் கத்தி அதால் அந்த மாயங்கிற இந்த விஷயம் நம்ம தவிர ஒரு காடை வந்து நினைப்பார் பாகவத்துக்கு காமிப்பார் உலக வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை காடுன்னு காம்புறது இப்படி நடக்கிறது தான் சம்சார காடை காம்பர் அதை வந்து வெட்டி வீழ்த்திட்டு அந்த மகமாயை நீக்கக்கூடியவன் நம்மளை விட்டு பிரா பிரியாத இருக்கிற கூடிய பிரியான் அந்த பிரியன் முருகப்பெருமான் அதுதான் காமிக்கிறார் தந்தைக்கு முன்ன தனி ஞானவாள் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி இதே அலங்காரத்து அவிரோத ஞான சுடர் வடிவான் கண்டாயடா அந்தகா வந்துபார் சற்றென் கை கட்டவே இதுவும் ரொம்ப தைரியமா கொடுக்கும் அவர் அருணகிரிநாதர் அது அடைந்தவர் அதனால் தைரியமா சொல்ல ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுக்கும்னு இப்படி சண்முக சண்முக சண்முக சண்முகான்னு சொல்லக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தனத்தால அடியன் உலக மாயையில இருந்தாலும் அதுல திரும்ப திரும்ப அதுலேயே மூழ்கி கிடைக்கிறவங்களே வெளியில வரலையே வாக்கு மட்டும்தான் சொல்றது அப்படின்னா அந்த மனசு அதோட ஒன்றி போகலை ஜகமாயை நீங்கவில்லை அப்படி காணிக்கிறேன் அப்போ மாயை ஒரு முகமே என் மாயை போக்கக்கூடியதாத்தேன் ஆறுமுகம் இது வந்து சிலேடையா ஏதாவது சொன்னது விளக்கமா அப்படி காணிக்கொள்ளுது ஒரு முகமே ஏக்க முகமா திரண்டாயிரமாணி இருக்கார் முடிக்க முடியுமே ஆறுமுகம் ஆறு முகம்னு ஷண்முகம் ஷண்முக ஷண்முகான்னு சொல்லி அடி என்னுடைய மாயை கடக்கவில்லையே அப்போ என்னுடைய தவ வாழ்க்கை அதாவது தியானத்துல பக்தியில என்னுடைய சரியை கிரியை யோகம் சொல்லப்படல என்னையா குறவு சொல்லு முகமாறு முழிந்து முழிந்த ஒரு ஆறு முகமாக தோன்றினார் உபதேசம் பண்ணார் அடியனுடைய மாய் இன்னும் அவனுடைய கருணையால் தான் அது முடிய பண்ணும் அவன் ஒருளால் அவன் தாழ்வணுன்னு சொல்லும் இல்லையா இந்த விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்போ அவனுடைய கிருப்பையால் தான் ஏன்னா பிரம்மத்தினுடைய வசமாக தான் இருக்கு அந்த மாயும் மாயங்கிற சக்தின்னு சொன்னோம் இல்லையா அந்த சக்திங்கிறது பிரம்மத்திற்கு அபின்னமா இருக்கக்கூடிய விஷயம் வேல் இல்லாமல் முருகனை பார்க்கக்கூடியது அந்த முருகன் வந்து அந்த நிர்குணமான பிரம்மத்தினுடைய சகுணமான ரூபம் இப்படி தான் இப்போ பார்க்கணும் அப்போ சகுணமான ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மமான அந்த ஆறுமுகத்தில் ஞான சக்தி இருக்குது ஞான சக்தி இல்லாமல் இது பார்க்க முடியாது அந்த ஞான சக்தி தான் மாயை வந்து நீக்கக்கூடியது அப்போது சக்தி அதனால் ஆறுமுகமாக இருக்கும்னு சொல்லி மாயை அவனால் தான் முடிக்க முடியும் முடியுது அப்போது ஆறுமுகத்தையும் சொல்லையே முந்திலனே சொல்றது என்னன்னா நான் விடாம அதாவது ஒரு தரவு சொல்லிட்டு விடாம அவிச்சின்னமா அதை வந்து சொல்றிய நான் அப்போ அதனாலதான் இந்த உலகத்து மாய அதான் உலக வாழ்க்கை ஜெகமாயில நின்று தங்கிக்கிறேன்னு இது என்ன என் விதி என்னுடைய தலையெழுத்தா அப்படின்னு சொன்னால ஏகாரம் சொல்றாரு உழிந்திலனே அப்படின்னா நிறுத்தம் இது எதிர்மறையா நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னா நிறுத்தம் ஒரு முகத்தை சொன்னாலே ஒரு முகத்தை பற்றி சொன்னாலே உலகமாய் போயிடுமே ஆறு சொல்லும் போலியே அப்படின்னா போக வேண்டும் போ போய் விட்டது அப்படிங்கிறப்ப சொல்கிறார் போக வேண்டும் எனக்கு போய் விடுத்துங்கிறப்ப சொல்கிறார் அவருக்கு அகங்கிற அகமாடை மடைந்தர் இணையர் ஜெகமாயின் சொல்கிறார் இல்லையா அகங்கிறது வீடு மண்ணாசு மாடுங்கிறது இந்த செல்வம் பொன்னாசை காமிக்கிறது மடந்தையர் வந்து பெண்ணாசை காமிக்கிறார் அப்படி இது பிரகிருத்தியினுடைய வேலை அதை வந்து அவ்வளோ லேசில் க விடாது ஞானமடைந்தால் ஒழிய அந்த பிரகிருத்தி பந்தம் போகாது அதனால தான் சொன்னது முருகன் அருள் பண் இந்த மூன்று ஆசைகளை உலக மாயில் சிக்க அவனுடைய அனுகிரகத்தால் மாற்றும் அகற்ற முடியும் இந்த பிரான் சொன்னார் இல்லையா அது பிரியானுடைய ஒரு வார்த்தையினுடைய இதையும் மறு மறுவையானது அந்த பெரிய சைத்தன்யம் பிம்பத்தினுடைய தினுடைய அந்த பிம்பத்தினுடைய பிம்பமாக இருக்கிறது தான் நம் நம்முடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் சொல்றதோட அப்படி பந்தப்பட்டிருக்கு அதெல்லாம் உபாதி சகிதமாக இருக்குது இவருக்கு அருணகிரிநாத்துக்கு உப்பாதி ரகிதமாகிடுது அவருக்கு இதெல்லாம் பந்து படலை அப்போ இவர் பாடுறார் எதுக்கு பாடா நமக்காக பாடுறார் இந்த ப்ராசஸ் சொல்கிறார் அவர் ப்ராசஸ் சொல்கிறேன் அப்போ சக்தி கொண்டவன் முருகன் அவனுடைய சக்தியால தான் இந்த சக்தியினுடைய தாக்கமான அதாவது மாயினுடைய தாக்கத்தை விளக்க முடியும் அதான் சொல்றாரு அதனால ஆறுமுக பெருமானுடைய திருநாம கீர்த்தனத்தை ஒருமையோட விடாம மனசு ஈடுபட்டு சொல்றதுனால உலக மாயான இந்த சக்தி சொன்னாலே அவளை விட்டு அவர் தான் பிரம்மம் சொன்னால் பிரம்மத்தை விட்டு அபிமன் அபின்னமாக விட்டு பிரியாக இருக்கக்கூடிய அந்த மாயை வெல்ல முடியும் அவரோட விட்டு பிரியாமல் இருக்கிறது ஞானம் அதால் வெல்ல முடியும்னு இந்த பாட்டில் காண்பிக்கிறார் ஞானஸ்கந்தார் பணமஸ்து சிவேல் முருனு கரோரா